சொல்லுதான்சாத்தி போட்டு போட்டு வெளியில் சிங்கம் என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்கு இப்படிப்பட்ட ஆனான ஆனானப்பட்ட சிங்கங்கள் எல்லாம் அடங்கி போய் இருக்கிற கூண்டுல நீங்க போய் பாருங்க குரங்கு மட்டும் சும்மா இருக்காது சும்மாவே இருக்காது அசிங்கமான சேட்டையெல்லாம் செய்யும் ஒரு தடவை நாங்க முதுமலையில யானை மேல உட்காந்து வைக்கிட்டு எலிபென்ட் ரைட் அது காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அப்போ காட்டில இருக்கிற மிதிர்கள் ஏதாவது கண்ணுக்கு செஞ்சா பாக்குறது அப்படி போகும்போது திடீர்னு பார்க்கற மழை பெய்து லேச தூத்துல இருந்துச்சு ஒரு பெரிய கருங்குரங்கு மேல துளி துளியா விழுந்துச்சு ஓட்டிட்டு வரவன் குரங்கு இருக்கு மழை பெய்யு சேட்டை இனி அதை வந்து கூட்டுல வச்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவும் என்ன பைத்தியம் எனக்குள்ளதை சொல்றியம் இனி உலக ஆசை என்ற போதை அதை பாக்கணும் இதை பார்க்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கேட்டு பாருங்க சொல்லுவும் <laughs> நடப்புத சகோதர நடக்குது நடப்பு நம்ம ஆசை கொஞ்சம் விட்ட பிரதமர் ஆகணும் முடியல வழியில் அதனால அதை பத்தி யோசிக்கலாம் இப்ப நமக்கு என்ன கையால் ஆகும் கொஞ்சம் மேல பாக்கிறோம் ஆயிரம் சம்பாதிச்சா ரெண்டாயிரம் பாப்பா ரெண்டாயிரம் பாத்தா இருபது ஆயிரம் பாப்பா இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி எவ்வளவு முடியுமோ அது மேலே பாத்துட்டு இருக்கோம் அப்ப வீடு கட்டுறது பாருங்க ஒருத்தர் எழுதிருக்க எழுதி பார்த்த படிச்சேன் வீடு அப்படின்னு எழுதி அவ ஒண்ணுக்கு அர்த்தம் எழுதி வீடு அப்படின்னு கடன் வாங்கி கட்டுவது வீடுண்டாலே இவருக்கு என்ன இருக்கோ அதுக்கு மேல கொஞ்சம் தெரியும் அதே புத்தகத்தில் இல்ல ஒன்று படிச்ச என்ன படிச்சீங்க மனைவியின் போட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரே பாதை மனைவிக்கு நரகத்துக்கும் ஒரே பாதை சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு ஒரே பாதை நல்ல பொருத்தமா இருக்கு வாழ்க்கையில் நடக்கிறது அப்படித்தான் நடக்கும் சில நேரத்தில் வரும் இது வந்துட்டினா்களை மாதிரி வரணும் இருக்கு அதன் காரணமாக வீட்டில் என்ன இருக்கிறது சண்ட சரவு அப்படி விடணும் இப்படி விடணும் உலகத்தில் ரொம்ப பெரிய அலாப் சோதர்கள் நடந்து என்ன தேவைப்படும் அல்லாஹ்ருடைய கல்வில ஒரு நூறு ஏற்படும் அப்பமேல இஸ்லாம் பஹுவலா நூறிம்பர் ரப்பி யாருக்கு அல்லாஹு இஸ்லாமுக்காக இந்த தீனுக்காக இந்த நூரை பெற்றுக் கொள்கிறார் என்ன பெற்றுக் கொள்கிறார் நூறு கல்வாசம் இந்த கல்வெல்லாம் பைபாஸ் என்ன நரம்பு இருக்கு ஏற்பட்டு அந்த கல்வையே கையில் எடுத்து இருக்கா இல்லையா சொல்ல முடியும் தொடர்ந்து ஆயத்தில வருது விலகி போயிருக்கிறது அவர்களுக்கு உலாயி கபீர் முபீன் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார் அப்ப இந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லாஹால எவ்வளவு நம்ம இடத்தில் அல்லாஹருடைய கண்ணியம் அல்ல வல்லமை சோதர்கள வால் போஸ்ட் பார்த்துக்கிட்டு யாரை குறை சொல்லல மனிதனுடைய நடப்பிலே அப்படி வந்துவிடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக அதை அபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன் அல்லாவை நம்முடைய காது வேறு இடத்தில் இருக்கிறது என்றால் அந்த திக்கை அல்லாஹ் எப்படி ஏற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்க முடியும் எனவே அல்லாவை யாவகத்துடனே அண்ணாவுடைய கம்மியத்துடனே அந்த அல்லா எவ்வளவு வல்லமை உள்ளவன் சோதர்களே எனக்கு முன்னாலே பேசிய பாக்கியத்துடைய உத்தாத் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் இந்த உலக ஆராய்ச்சி பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார் அப்பொழுது எனக்கு ஞாபகத்தில் வந்தது இந்த உலகம் என்பது அல்லாஹனுடைய செயல் பூரா பிரபஞ்சம் அமலுள்ள உலகம் அமலுள்ளா குரான் கலாமுல்லா இந்த பூரா உலகமும் அமலுள்ளா இந்த குரான் கலாமுல்லா அல்லாவுடைய அமலுக்கும் அல்லாவுடைய கலாமுக்கும் வேறுபாடு வர முடியுமா அமல்ூரியன் நமக்கு உதிப்பதாக தெரிகிறது சுற்றுவதாக தெரிந்தால் அமல் நமக்கு உயிரிழப்பதாக தெரிந்தால் அமல் எதுவெல்லாம் நடக்கிறதோ இதுவெல்லாம் அல்லா உடைய மனித மூடைக்கு எட்டினாலும் சரி எட்டாவிட்டாலும் சரி என் கட்டவில்லை என்றைக்கோ எட்டினாலும் சரி இதுவெல்லாம் அல்லாவுடைய குரான் அல்லாவுடைய அலுக்கும் அல்லாவுடைய கலாமுக்கும் வேறுபாடு வரவே வராது சோதர்களே எனவே உலகத்திலே என்னென்னா அவனுக்குத்தான் பெருமை இருக்கிறது நமக்கு என்ன பெருமை இருக்கு சகோதரர்களே எங்கிருந்து வந்தோம் ஏதாவது ராஜபாட்டையில் வந்தமா வரும்போது ராஜபாட்டையில் வந்தங்களா எங்கேயாவது முகலாய மன்னர்களுடைய கேட் திறந்து வச்சு அந்த கேட்டு வெளியே நம்ம சொன்னாலே வெக்கக்கேடு பிறந்தாய் மூத்திரப்பாதையில பிறந்தாய் இங்கு மூத்திரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய் உள்ளே இருக்கிற ரத்தம் என்ன பித்தம் என்ன சளி என்ன கோடை என்ன விந்த என்ன எலும்பு என்ன குடல் என்ன முப்பது அடி இருக்கிற குடலை எடுத்து வெளியே வச்சு பார்க்கணும் முப்பது அடி குடல் இருக்கு முப்பது அடி நீளம் எடுத்து மனுஷ கொலை ஜன்னு சொல்லுவாங்களா சரி வாயிலிருந்து வர்ற எச்சி அதாவது மூக்கு சளி நாரவும் செய்யாது மணக்கவும் செய்யாது தான் ஆனா எச்சி தொட்டு கொஞ்சம் இங்க இருந்துதான் ஜன்னத்தில் உற்பத்தி ஆகுது சகோதரர்களே அல்லா தன்னுடைய கிபிரியாவை காட்டுவதற்காக மனிதனுடைய வாயில எச்சியை நாத்தமாக படைத்திருக்கிறான் ஆனா அதே நேரத்தில் இனிப்பு இனிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு என்னுடைய குதிரைக்கிறான் இனிப்பு இருக்கு சில பேருக்கு பித்த அதிகமாகிருச்சு தெரியும் தெரியும் தெரியும் சோறு சாப்பிட்டாலும் வாழ்க்கையே கசப்பா தெரியும் அப்படி ஆயிட்டான் அதுக்குதிலான உற்பத்தினால பெரிய பெரிய வாங்குறாங்களா இருக்கு நீலகிரியில உற்பத்தி ஆகுதுல நிறைய கிடைக்குது நிறைய கிடைக்கு சிங்கப்பூர்ல கிடைக்குது துரியா பழம் சின்ன பல பழம் சின்னதா இருக்கு அதன்புக்காக கொண்டு வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் எத்தனை சிலவன் போறமோ போகும்போதே பார்த்துக்கு போறது போன உடனே சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க நம்ம உடம்புல வேறு எடுத்தா பேரு காது விட்டு எடுத்தா உள்ள காது பீளே தான் பேர் இருக்கு பீண்டா உடனே அசிங்க பில்லை நம்ம சொல்லி சொல்லி அசிங்கவா போச்சு பீண்டா அதாவது அழுகுன்ற அர்த்தம் நீங்க தமிழ் அகராதியில எடுத்து பாருங்க பி என்றால் அழுகு கால் உடைய அழுகுன்ற அர்த்தம் அதால தான் ஆனா நம்ம அதை வேறைக்கு சொல்லித் ததனால சின்ன குழந்தைக்கி அப்படி சொல்லி அசிங்கமா போச்சுது இல்லேன்னா காதுல இருக்குது அது பீன்ற தான் பேர் மூக்குல வந்து சளியா पडதான் கண்ணுல கட்டற கூளை அல்லது தமிழ நல்ல தமிழல பீளை இந்த பீல இருக்குதா இந்த ஓரத்தில் கட்டி சில பேருக்கு கண்ணு வழி வந்து மேலயா தடவிட்டாரு மேலயா விழுந்துட்டாரு சும்மா பீல இருக்கு இதை பார்க்க கூட நீங்க கொஞ்சம் கண்ணு வழி வந்த ஆளு முன்னால வந்து எப்படி இருக்கும் வாழ்க்கையில் அதை விட சிக்க எது இருக்கிறது நமக்கு தான் வர்றது நமக்கு தான் செய்து அத்தனை தொடர்ந்து அத்தரும் என்ன செய்ய ஆரம்பிச்சு பவுடர் பூசும்போது எடுக்கும் போது எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியல அவனுக்குத்தான் பெருமை அவனுக்குத்தான் அவனுக்குத்தான் கண்ணியம் அவனுக்குத்தான் உயர்வுல அதீசில் இருக்குது அல் கிபிரியாத்து பெருமைக்கணும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அல்ல ஆறு மாசம் பால் குடிச்சீங்களா நல்லா நான் சொல்லவே நல்லா இல்ல மடியில வச்சுக்கிட்டு ஒரு அம்மா தன்னோட மார்புல நம்ம வாய கொண்டு வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்படி பால் குடிச்சதா எப்படி இருக்கும் யோசிக்கிறதுக்கே நல்லா இல்லை மறந்துட்டோம் இந்த காலத்துல எல்லா வத்தி போய வரல அது வேற விஷயம் பால் வத்தி போச்சு அவ்வளவுதான் வேற விஷயம் பால் பவுடர் மாவுல் அல் குழந்தை நலத்துக்கு அரபி நாட்டில் கூட இருக்கு அரபில் எழுதி இருக்கிறாங்க தெரியல இதே போல பால் மாவு போட்டு என்ன பெண் படமும் போட்டு சிறந்தது ஆனால் பால் மாவு உலகத்தில் ஆனால் நடை பால் விழுந்துட்டால் விடாது விவரம் தெரிஞ்சுதான் பால் விடாது விவரம் தெரியாத காலத்தில் பால் மரக்கிடி ஏதாவது செய்து வேப்பனை தடவி அது தடவி இது தடவி அது என்ன செய்ய அல்லாஹருடைய அதுமத்தை நினைத்து செய்தால் அல்லாஹுத்தால் அதை மறக்கடிக்க செய்து விடுவார் சோதரர்களே அப்படி தங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதுடனே அடுத்த நாம் செய்ய வேண்டியது நான் சுத்தப்படுத்திய ஆன்மாவோடு குடும்பத்திலே பழக வேண்டும் சுத்தப்படுத்திய ஆன்மாவோடு அந்த ஆன்மீக தன்மையோடு நம்முடைய வியாபாரத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய தொழிலே இருக்க வேண்டும் நம்முடைய நடைபாதைகளிலே இருக்க வேண்டும் நம்முடைய விவசாயத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரத்திலே இருக்க வேண்டும் நாம் எங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் நான் நம்முடைய ஆன்மீகத்துடனே இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் அந்த எஸ்ஸானுடைய நிலையுடனே இருக்க வேண்டும் குடும்பத்தில் மனைவி பழகும் போது மார்க்கம் ஆன்மீகத்து தனியா குடும்பத்தை தனியா பிரிக்கலை மனைவியோடு மனைவி இல்லாம வாழுங்கன்னு சொல்லலை நீங்கெல்லாம் ஆன்மீகத்துல சிறந்தவர்கள் ஆகிறதுக்காக மனைவி இல்லாமல் துறவிகளாக வாழும் என்று இஸ்லாம் சொல்லலியத் இஸ்லாமத்திலே ரூபானிய கிடையாது கிடையாது இல்ல நான் பாதிரியா இருக்கிறேன் அப்படின் கடைசியில வரும் அந்த திருச்சிக்கு பக்கத்துல என்னமோ நினைஞ்சு பாருங்க அது மாதிரி இப்ப எங்க ஒரு பேப்பர்ல பார்த்தோம் சோனகிரி ஆம்பளை சாமியாரா பொம்பளை சாமியாரா கர்ப்பம் ஆயிருச்சான் சாமியாருக்கு கர்ப்பம் ரெண்டு பேர் இதே போலிக்கு கூட ஒருத்தருக்கு கூட காலத்தில் வயது வந்தால் திருமணம் செய்யுங்கள் அல்ல சொன்னேடைய வாழ்க்கை பாருங்க நிர்வாயத்திருக்கு ரசூல்ல வேலை செய்து கொண்டே இருக்காங்க மதீனாவில் பிரச்சாரம் வீட்டுக்கு வருவதற்கெல்லாம் அதே நேரத்தில் பத்தி பேசுவோம் பேசுவாங்க ஒரு தடவை அந்த குழந்தை அந்த கிடையாரு புடிச்சு நிறுத்துங்க எனக்குறாங்க பத்தாவது போச்சு நிறைய பேர் வேண்டாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பவும் ஆனா அதே நேரத்துல அந்த இறந்து போன குழந்தை இருக்குவாருங்க அத சொல்லுவாங்க நல்ல சத்து செவேண்டு அழகா இருந்துச்சு என்ன செக்க தேங்களே வேற யாரும் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களும் சொல்ல மாட்டாங்க அந்த குழந்தை இறந்து வச்சுவாருங்க அது அப்படியே நன்ன நாணி மாதிரி அது மாதிரி இது மாதிரி அந்த குழந்தைய போடுறத பார்த்தா நமக்கு ஆசையா இருக்கும் இந்த இருக்கிற பத்து பன்னெண்டு பேரை பத்தி பரவாயில்ல போல இருக்கு அந்த போனது குழந்தை போயிட்டா ரொம்ப வருத்தம் மிகப்பெரிய பாவங்கள் செய்திருந்தான் என் சொல்ல சொல்ல சொத்துக்கு நாயகமே மண்லு த்துக்கு ஒரு குழந்தை என்ன கேட்கிற சுமார் சந்தோஷமா பேசுறது அதுவும் ஆன்மீகத்தில் சேர்ந்தது மனைவியை சந்தோஷப்படுத்த புகழணும் இப்போ நமக்கு நல்லது செஞ்சா கூட எப்படிங்க இருக்குது சாதனா என்ன பரவாயில்லாம இருக்கு நல்லா இருந்தா கூட ஏன் இருக்குதுன்னு சொன்னா என்னங்க நம்ம கொஞ்சங்கள மனசு வராது பிரியாணி எப்படி இருக்கு ஏதோ போன தடவைக்கு இந்த துறவு பரவாயில்ல நல்லா இல்லாட்டா கூட நல்லா இருக்கு உன் கைப்பற்றாலே மணக்கணும் அப்படின்னு நம்மளும் சொல்லணும் அவங்களும் சொல்லணும் பரவாயில்லங்க அப்படின்னு அவங்களும் சொல்லணும் ரெண்டு பேருக்குமே பறக்க இல்ல ரெண்டு பேரும் அப்படி உலக நடப்பு அப்படி ஆகி போய் ஹசரத் ஆயிஷா மனைவியை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு நேரத்தில் கூப்பிட்டாங்க அதெல்லாம் இருக்கு மனைவி எப்படி சொல்லி கூப்பிட்டாங்க ஆயுஷான் கூப்பிட்டது ஆயுஷ் அப்படி கூப்பிட்டதாகவும் இருக்கு இன்னும் பிரியமா யா ஹுமரா செக்கச்சிவந்த பெண்ணேன்னு கூப்பிட்டாங்க சரி மனைவி எப்படி இருந்தாங்க ஒரு நாள் ரசூல்லா செல்லாது ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு சாஹபாக்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க அவ அந்த ஹுதேபியாவில முடிவுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வாக்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சாஹபாக்கள் அதை செய்யறதுக்கு யோசிச்சுட்டே இருந்தாங்க ரசோல்லா மனசுல வருத்தம் வந்துச்சு வீட்டுக்கு வந்தாங்க ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்த உடனே அதுல தாயிஷா உதறிஞ்சு கோவமா வர்றாங்க பார்த்த உடனே சொன்னாங்க கோவப்படுத்தியார் அல்ல அந்த அவரை நரகத்து கலப்புவானாக என்ன நடந்து சொல்லுங்க ரசூல்லாங்க இவ்வளவு தூரம் கொடுத்தார்கள் தங்களுடைய கணவர் தான் ஆனால் இவ்வளவு தூரம் கொடுத்தார்கள் உங்களை கோவப்படுத்தியவர்கள் நரகத்துக்கு போவார்கள் இப்படி கணவன் மனைவி வாழுகிற வாழ்க்கையிலையும் தீன் இருக்கணும் ஆன்மீகம் இழந்திருக்கணும் குடும்பத்திலே இருக்கணும் வியாபாரத்திலே தொழில் செய்யும் போது கோபத்திலே இருப்பார் பொருள் குறைவிற்கு விக்க கூடாது அதே போல வாங்கிறது வெட்டி வாங்கறது செய்யும் போது என்ன வரணுங்க இதெல்லாம் விடுதல் உலகத்தில் சாமானியம் இல்லை பணத்தை விடுங்க விட முடியுங்களா பண பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பணம் என்றால் பிமமும் இந்த வியாபாரத்தில் நமக்கு வெற்றி இல்லை அல்லி தருகிறவன் என்ற எண்ணம் எல்லாம் எப்பொழுது வரும் வாழ்க்கையோடு கடக்க வேண்டும் அந்த ஆன்மீகத்தை உற்பத்தி செய்வதற்கு தான் குரான் சொல்லுகிற அத்தனை வழிகளும் மப்துமீத் அவர்கள் அறிவியல் என்ற தலைப்பில் பேசிய اللهم صل و سلم على الرسول الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي الارض ايات للمؤمنين وفي انفسكم فضلات السرور النبي صلى الله عليه عليه وسلم من كما والسلام அருளும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்த விழாவனுடைய தலைவர் அவர்களே முன்னூறு வாரங்கள் எண்ண முடியாத கருத்துக்களை அள்ளித்தளித்து மீண்டும் மக்கள் மத்தியிலே ஆர்வத்தை ஊட்டுவதற்காக வேண்டி இப்படி ஒரு விழாவினை ஏற்பாடு செய்து அடக்கத்தோல் அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளியினுடைய முன்னவர் ஹசரத் அவர்களே இந்த பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பாளர்களே கண்ணியத்திற்குரிய புடமா பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே அஸ்லாம் வரமத்து வரகாத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளான் குர் ஆனுடைய விளக்கங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிற தெரிய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நான் எழுந்திருந்து பேசுகிறேன் என்பதை நினைக்கிற போது நான் பெருமைப்படுகின்றேன் அல்லாஹு இந்த குரானில் பல்வேறு கலைகளை கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கிறான் பார் உள்ளளவும் நீருள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் உள்ளளவும் நீடித்து நிலை பெற்றிருக்கின்ற சிரஞ்சீவி தன்மை பெற்றிருக்கின்ற சாகா வரம் பெற்று என்றைக்குமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் குர் ஆண் எல்லா கலைகளையுமே தன்னுள் அடைத்து வைத்திருக்கிறது அரபிலே புலமை இல்லாத காரணத்தினாலே ஆழ்ந்த அறிவு அதை பற்றியது நம்மிடத்திலே இல்லாத காரணத்தினாலே சிந்திக்க முடியவில்லை என்பதுதானே தவிர சிந்திக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் அல்ல சிந்தியுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் உங்களையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுவை பற்றிய கருத்துக்கள் அத்தாட்சிகள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாழுகின்ற பூமியை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு பற்றி அத்தாட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் உலகத்தை படைத்தவன் இறைவன் அல்லாஹூ அல்லா படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களுமே அவனை பற்றி துதிமாடிக்கொண்டே இருக்கின்றன விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டான் இயற்கையை எடுத்துக்கொண்டான் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் எடுத்துக் கொண்டான் அன்பாகவைற்றே இருக்கிறது பேசிக்க உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களிலேயுமே அத்தாட்சிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன படைக்கப்பட்ட எல்லா பொருள்களுமே இரட்டைதானே தவிர ஒத்தை என்பது கிடையாது ஒன்று ஒத்தையான ஒரு பொருள் உண்டு என்று சொன்னான் அல்லாஹு ஒருவன் தானே தவிர இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட